மனோ மே வாதி மீதம் மே மா பிரீ அனேரான் சந்தா ஷாமி சத்தியம் வன்மா வ அதன பண்ணெண்ட ச ஈ கதன்விதம் மத்தீத்த ச ஈ கத்தரேண வியகி பிராணித்திருஷ்டோணம் சா பிஷம் எதி மனச எனியிஸ்ன அதகோகமி சேதம் சீமான வித்தயா ராப்பை வித்திருத்தன யசத்த அயசத்த அயச அயச இப்ப என்ன பண்ணிருக்கார் ச ஈஷத கதரேன பிரபத்தியா இது ஈஸ்வரன் எண்ணினார் எந்த மார்க்கத்து வழியா இந்த உடம்புக்குள்ள நுழையிறது என ஈக்ஷத எண்ணினார் சிந்தித்தார் சங்கல்பித்தார் கதரேன மார்க்கேன கதரேன மார்க்க எந்த மார்க்கத்துல எந்த பாதையில போகிறது எந்த வாசு வழியா இந்த உடம்புக்குள்ள நுழையணும் இந்த சரீரத்துக்குள்ள படைச்சாச்சு இந்த படைச்ச உடம்புக்குள்ளரை பரமாத்மா நுழையிறது எப்படி அப்படின்னா ஜீவாத்மா ரூபேன அகம் கதம் பிரவேஷியம் இது ஈக்ஷத ஓகே அந்த ஜீவாத்மா ரூப ரூபமா இருக்கிற அகம் நான் என்ற ரூபத்தில் நுழையிறேன் அப்படின்னு நுழைஞ்சுட்டாரு இங்க வந்து போக்கியம் போக்கிய காரணம் படைத்த பரமாத்மா படைத்ததுனுள் நுழை ஜீவாத்மாவாக எப்படி உள்ளே நுழைந்தார் அத பத்தி இப்ப பன்னிரெண்டாவதுல படிக்க போறோம்மா ஏத்தம் ஏவ சீமான் சீமானம் அவர் எப்படி பண்ண அந்த டிராயிங் வரைஞ்சி ஓகே மண்ட ஓட்டுனோட உச்சியில சீமா அதுக்கு பேரு இந்த உச்சியில கபாலத்துல அதுல வந்து சீமா குள்ள அதுக்கு இந்த உபநிஷத்துல வந்து வித்தாரியா பிளந்து கொண்டு போறது பல உபனிஷம் அது சொல்றது இந்த உபநிஷத்துக்கு அதுக்கு பேரு என்ன சொல்றது அந்த உச்சம் தலையில உடைச்சிருப்பதுக்கு வித்ருதி இன்னொரு பேர் என்ன பிரம்மரந்திரம் இன்னொரு பேர் அதுக்கு இந்திரயோனிகி அப்படின்னு அதுக்கு பேரு படிச்சோம் ஏதய துவாரா பராபத்தியத்தே அந்த வாசல் வழியாக உள்ளே சா ஏஷ வித்ருதி கொண்டு உள்ளே நுழைந்தார் ஓகே எப்படி நாம துவாக துவாகன கேட்டு அந்த வாசல் வழியாக திறந்து கொண்டு எப்படி என்ன அது அது எப்படிப்பட்டதான் அது ஏத்தத்து நாந்தனம் அது ஆனந்த ஹேத்துகு நந்த இதி நாந்தனம் யாருக்கு இது அப்படின்னா உபாசனை பண்றவாளுக்கு இந்த கேட்டு வழியா போனால் அது கிரமமுக்தி வழியா அடைவாங்க ஸோ யாரெல்லாம் உபாசனை பண்றாலும் உபாசனைனா நிஷ்காமியமா உபாசனை பண்ணணும் உபாசனா ஈஸ்வர வழிபாடு அது ராத்திரியும் பகலமா அவனே நினைச்சு அதுவாவே ஆயி எப்ப பார்த்தாலும் ஆழ்வார் நாயன் மாதிரி இருந்திருக்காங்க அவனுக்கு வந்து கபாலத்து மூலயமா மோக்ஷன் கிட்டி அதுக்கப்புறம் வந்து பிரம்மாஜி கிட்ட போய் இதே மாதிரி கிளாஸ்ல உட்காந்து படிச்சு அங்க வந்து முக்தி அடைவாங்க ஓகே அங்க பிரம்மாஜி எல்லாம் இதுலாம் இதுல எஸ் அனுப்ப மாட்டாரு கிளாஸுக்கு வாங்க சாட்டர்டே சண்டே கிளாஸுக்கு நீ வந்தா சொல்லிக் கொடுப்பாரு இல்லைன்னா இருப்பாரு அங்க ரொம்ப சுகமா வேற இருக்கும் இந்த பிரம்மலோகம் இருக்க ரொம்ப சுகமா இருக்கும் எல்லாம் ஆல் தம்ஸ் இருக்கும் மஸ்கிட்டோம் இருக்காது அந்த இடத்துல போய் நீ சுகமா போய் படிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப வைராக்கியம் வேணும் உனக்கு இங்கேயே வைராக்கியம் வரலன்னு வச்சுக்கோ பிரம்மலோகத்தில் எப்படி வைராக்கியம் வர்றது ரொம்ப ரேர் தான் ஓகே அதனால அந்த கிரம முக்தி அடையிறது முக்தி சொன்னாலே என்ன அர்த்தம் ஆனந்தம் அர்த்தம் முக்தி ஆனந்தம் ஆனந்தம் முக்தி அப்போ இது வந்து நாந்தனம் ததி ஏதத்து நாந்தனம் பிரம்மரந்தர வழியாக ஆனந்தத்தை அடைக்கிறார்கள் கிரம முக்தி துவாரா ஆனந்த ஹேத்துத்வாந்தனம் இது உச்சதே அப்போ ததேவ நாந்தனம் வித்ருதி கேட்டு ஃபார் உபாசகர்களுக்காக சொல்லப்பட்டது இது ஓகே இப்போ சூரியன் உள்ளர எப்படி அவரு வந்து நுழைஞ்சாரு அப்படின்னா பிரகாசிக்க எப்படி வந்து சூரிய சூரியன் வந்து கண்ணாடிக்குள்ள பிரவேசிக்கிறாரோ அந்த மாதிரி ஜீவாத்மா உள்ள நுழைஞ்சாரு ஏதா சூரியகா பிரதிபி பிரதிபிம்ப ரூப்பேன ஆதர்ஷம் பிரவேசதி எப்படி பிரவேசிச்சார் இவர் ஜீவனுக்குள்ள அப்படின்னா எப்படி வந்து சூரிய பகவான் வந்து கண்ணாடிக்குள்ள பிரவேசிக்கிறாரோ அது போல ஓகே இப்ப வந்து ஒரு ஆள் அதுக்குள்ள நுழைஞ்ச என்ன ஆகிறது சூரியன் வந்து உள்ள நுழைஞ்ச என்ன ஆகும் கண்ணாடி படாரம் நுழையோ அப்ப நுழையிறதுன்னு என்ன அர்த்தம் அதுக்குள்ள நுழைஞ்சி ரிஃப்ளக்ஷன் ஆகிறது அந்த சூரிய ஒளி ரிஃப்ளக்ஷன் ஆகிறது அந்த மாதிரி யதா சூரியா பிரதிபிம்ப ரூபேன ஆதர்ஷம் பிரவசதி பிரவசம் என்றது இது பிகரட்டில்லி சொல்ற ஒரு எக்ஸ்பிரஷன் அவ்வளவுதான் நிஜமா அவர் உள்ள நுழைஞ்சாருன்னா அவர் என்ன ஆகும் இந்த சூரிய இந்த சரீரத்துக்குள்ள மொத்தமா நுழைஞ்சாருன்னா என்ன ஆகும் யோசிச்சு ஏன் அது இது ரெண்டு விஷயம் முதல்ல வந்து அவ்வளவு பெரிய ஆகாசம் இதுக்குள்ள நுழைஞ்சா இது படார்னு ஆயிடும் இன்னொரு விஷயம் உங்களுக்கு சந்தேகம் வரலன்னா நம்ம சந்தேகத்தை எழுப்புவோம் இப்ப கிறிஸ்தவ பிரச்சார மாதிரி இருக்குது கிறிஸ்தவ பிரச்சாரத்தில் வந்து பரலோகத்தில் இருந்து அவர் உலகத்தை படைத்தார் யார் படைச்சது நுழைந்தார் நுழைந்தார் அர்த்தம் அங்க அவர் இல்லைன்னு அர்த்தம் இவர் நுழைந்தார் இல்லைன்னு அர்த்தம் கரெக்ட் தானே ஆனா இவர் சர்வகதா பரமாத்மா சர்வகதகா சர்வகதகா இருக்கிறது எப்படி நுழைந்தார் வரும் இல்லையா ஆகாசம் இதற்குள் நுழைந்தது இந்த லட்சர் ஆளுக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா அது ஆள் பர்வைடு ஆகாசம் ஆள் பர்வை அப்படின்னா இதுல என்ன அர்த்தம் அது அப்படின்னா பரமாத்மா அந்த கரண சிதாபாசகா ஓகே பரமாத்மா மேனிபெஸ்ட் அந்த கரண சிதாபாசகா சிதாபாச ரூபேன உபலப்தி ஏ பிரவேசி உச்சதே அப்ப சிதாபாசத்தினுடைய ரூபத்தில் பரமாத்மா உள்ள நுழைந்தார் கண்ணாடியில் சூரியன் நுழைஞ்சார்னா அடிக்கிறதும் அது போல இந்த சரீரத்தில் எப்படி பரமாத்மா இருக்கிறாரு அப்படின்னா சிதாபாச ரூபத்தில் மீடியாவில் இருக்கிறார் ஓகே அகங்கார ரூபத்தில் இருக்கிறார் அந்த அகங்காரம் இருக்கிறது இல்லையா அது சிதாபாச ரூபம் ஜீவா சொன்னாலே அது வந்து அந்த சிதாபாசம் சிதாபாசம் புத்தி சிதாபாசு இருக்கிறார் ஓகே அயந்த I am the அயந்த சைத்தன்யம் சொல்லும் போது எப்படி வந்து இந்த ஜீவனை சொல்ல முடியும் அது இந்தகாசித்து இதைக்கும் வெளியில இருக்கிறது எதுவும் சொல்ற மாதிரி இந்த பரமாத்மா சிதாபாச ரூபத்தில் நுழைந்தார் அதுதான் இருக்கும் அப்படி இந்த பரமாத்மா உள்ள பரமாத்மா சிதாபாச ரூபத்தில் உள்ளதை பிரவேசம் என கூறலாம் எங்க இருந்து கிடைச்சது பிரம்மசூத்திர வியாசாச்சாரியா சொல்றேன் இதே விஷயத்தான் ஜலூரிய காரியவத்து ஜலசூரிய காரியவத்து அது பிரம்மசூத்ரம் எப்படி வந்து ஜீவாத்மா வந்தது ஜலத்தில் எப்படி சூரியன் வருதோ அது போல இந்த ஜீவாத்மாக்குள் பரமாத்மா நுழைந்தார் அப்படின்னு அர்த்தம் ரிப்ளக்ஷன் மீடியாவா சிதாபாசனா உள்ள இருக்கார் ஓகே அந்த சிதாபாசன் அந்த சிதாபாசன் தான் இவ்வளவு விலையும் பண்ணிட்டு இருக்கிறது ஜீவாத்மாவே அந்த சிதாபாசனுக்கு போயிட்டு சித்துக்கு போயிடும் ஓகே சித்து சிதாபாசீடியம் பாடி வந்து மீடியம் ஓகேஷன் பண்றது வந்து மீடியம் வந்து இது ஆர் சி வந்து சிதாபாசன் ஓ சி வந்து மீடியம் ஓகே அப்ப ஓ சி ஆர் சி ஆர் எம் ரிஃப்ளக்ஷன் மீடியம் இவர் பாடி இருக்கிறது ஜல சூரிய காரிய சரி வாட் இஸ் ஆஃப் ஜீவாத்மா இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்த ஜீவாத்மா உள்ளக்குள்ள நுழைஞ்சுட்டு ரவரிய அவரை வந்து நிறுத்தி வைப்போம் பரமாத்மா உட்கார வைப்போம் இந்த டெக்ஸ்ட் இருக்கமா பத்தி விசாரம் இருக்கிறது ஜீவாபத்தி விசாரம் இருக்கிறது ஜெகத்தை பத்தி விசாரம் இருக்கிறது அது மாத்திரத்தையும் சேர்த்து ஏக்ககா ஐக்கியத்தை பத்தி விசாரம் இருக்குது அதனால எவருக்கு பரமாத்மாவுக்கு நுழைஞ்ச பரமாத்மாக்கு மூன்று இருப்பிடம் இருந்தது திரைய ஆவசதாக இந்த ஆவசதா வெரி இம்பார்டன் சொல் இருக்கேன் ஓகே அது நோட் பண்ணிக்கங்க அது பின்னாடி வரப்போறது திரையகா சொப்பனாக அவர் மூன்று இடத்துல இருந்தாரு அதுக்கப்புறம் எப்படி இருக்காராம் திரையாக சொப்பனாக சொப்பனம் என்ன என்ன ட்ரீம் மூன்று விதமான ட்ரீம் அவஸ்தா நிலையில் இருந்தார் மூன்று ட்ரீம் அவஸ்தா நிலையில் இருந்தார் மூன்று அவஸ்தான் நிலைன்றது என்ன அப்படின்னா இது என்ன சொல்றது இங்க சுணு சுருணு என்ன கவனி என்ன சொல்றாரு அவஸ்தா மூன்று அவஸ்தைய உபனிஷத்து என்ன சொல்றது திரைய ஜாக்கிரத அவஸ்தா சொப்பன அவஸ்தா சுசுப்தி அவஸ்தா இருக்கு விழிப்பு நிலை கனவு நிலை உறக்க நிலை மூன்றுமே சொப்பனம் தான் சொல்லிடுது திரைய அவஸ்தான் ஓகே சொப்பனமே சொப்பனம் தான் ஜாக்கிரத்து சொப்பனம் சுசுப்தியும் சொப்பனம் அப்படி சொல்றது அப்படின்னா என்ன மூன்று அவஸ்தைய இப்படி சொல்லி டிஸ்மிஸ் பண்ணிடு உபனிஷத்து ஒரே விஷயத்தை சொல்லி ஒரே அடிச்சிருக்கி சொப்பனா உபனிஷத்தினுடைய கீ பாயிண்ட் இங்க தான் இருக்கிறது ஓகே இனி வரக்கூடிய இந்த ரெண்டு பேரகிராப் மொத்த உபனிஷத்தை தாங்கிட்டு இருக்கிறது ஓகே இது வரைக்கும் முன்னாடி சொன்னதெல்லாம் என்னது காக்க தந்தவத்துனா என்ன காக்கா பல்லு போல என்ன காக்கா பல்லு மேல இருக்கா கீழே இருக்கா காக்கா தந்தவத்து இதுல டீச்சிங்கே கிடையாது இது வரைக்கும் சொன்னதில்ல ஓகே ஆல் த்ரீ அவஸ்தா சொப்பனமயம் அன்றியல் இவரது அவஸ்தா ஜாக்கிரத அவஸ்தா சொப்பன அவஸ்தா சுசுப்தி அவ அன்றியல் அதுல இருக்கிறது அதுல வந்து அவர் வந்து ஐம் ஆவசதா ஐயம் ஆவசதா ஐம் ஆவசதா இதுதான் என்னுடைய உரைவிடம் இதுதான் இங்கதான் இருக்கேன் நான் இங்கதான் இருக்கேன் ஜாக்கிரதா அவஸ்தில இருக்கேன் சொப்பன அவஸ்தில இருக்கேன் சுசுப்தி அவஸ்தில இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது ஓகே மூன்று அவஸ்தை சொல்றது ஒருத்த வந்து கோல்டு மெடலிஸ்ட் வாங்கினா நிறைய மார்க் வாங்கி அவரிய ஆளாயிட்டா ஏகப்பட்ட லட்சக்கணக்கான சம்பளம் ஐடி படிச்சுட்டு சக்சஸ் கோல்டு என்ன காரணம் நம்பர் ஒன் ரீசன் ஐர்க் ஓகே ஐ எம் தார்ட் ஒர்க் தேர்ட் ஐ எம் தார்ட் work அவ்வளவுதான் நீ கோல்டு மெடல் வாங்க நடத்தும் ராத்திரி மகம வேலை செய்யணும் அவ்வளவுதான் வெரி சிம்பிள் காரணம் அதனால இங்க என்ன சொல்றது உபனிஷத்து இது ஒண்ணுதான் இது ஒண்ணுதான் இது ஒண்ணு கர்த்தா போக்தா விஸ்வான்னு பேர்ல அது ஜாக்கிரதா அவஸ்தில இருக்கிறது தைஜசான் பேரு கொண்டு அது வந்து சொப்னா அவஸ்தில இருக்கிறது பிராக்னா வந்து ாக அதனுடைய அவஸையில் இருக்கிறதுாத்மா இந்த ஆத்ம சைத்தியம் எப்படி இருக்கிறது இந்த ஆத்ம சைத்தன்யத்துக்கு மூணு பேர் சொல்லி அது வந்து ஜாக்கிரதா அவஸ்தையில இருந்தா அதுக்கு பேரு விஸ்வா இப்ப அவேர்னஸ் இருக்கா இல்லையா உங்களுக்கு கான்சியஸ்னஸ் இருக்கா இல்லையா இருக்கு இருக்குன்னு சொல்றதுக்கு கான்சியஸ் வேணும் ஓகே அப்போ அந்த கான்சியஸ் சைத்தன்யம் அவேர்னஸ் ஆத்ம சைத்தன்ய பிரம்மன் அது ஜாக்கிரத அவஸ்தையில இருந்தா அதுக்கு ஒரு பேரு நாமகரணம் சூட்டிருக்கிறது அதுக்கு விஸ்வா அதையே சொப்பனத்தில் இருந்தா அவனுக்கு பேரு தைஜசா ஓகே அவனே சுஷுப்தி அவஸ்தையில போயிட்டான் பிராஜ்னா ஓகே அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது ஒரே ஆளுதான் நீங்களே வீட்டுல ஒவ்வொருத்தர் பேர் வச்சிருக்கோம்ல வீட்டுக்கு ஒரு பேரு அப்புறம் வெளியில போன ஒரு பேரு அப்படிலாம் பேர் இருக்கு வச்சிருக்கையா எத்தனை பேர் இருக்கு அப்ப மாண்டூக்கிய காரிகையில கௌட பாதர் என்ன சொல்றாரு இதே சொல்றாரு தட்சிணாட்சி முகா விஸ்வகா மனசந்திருதி பிரஜ்னா அப்படி சொல்றாரு இந்த தட்சிணாட்சி தட்சிணா வலது அக்ஷி அப்படின்னா கண்ணு வலது கண்ணு விழிப்புனாகும் அதுக்கப்புறம் என்ன மனஸ் அந்தஸ்து தைஜசகா மனசு வந்து We're dreamer, கனவு காண்பவனாகும் அதுக்கப்புறம் எப்படி இருக்கிறது இந்த ஹம் ஒடுங்கிறது தான் தான் விழிப்பவனாகவும் கனவு காண்பவனாகவும் உறங்குபவனாகவும் இருக்கின்றான் விழிக்கும் போது கண்ணாக இருக்கிறது இல்லையா ட்ரீம் காணும்போது மனசாக இருக்கிறது உறங்கும் போது ஹிரு ஒடுங்கிறது போது என்ன அர்த்தம் அர்த்தம் என்ன அது வந்து இருக்கிறது விஸ்வா தைஜசா பிராக்னகா இருக்கிறது அது ஆகா சொது பித்ரு சரீரத்தில் இருக்கிறேன் அதுக்கப்புறம் செகண்ட் பிளேஸ்மெண்ட் வந்து மாத்திரு சரீரத்தில் இருக்க மூணாவது வந்து இருக்கிறேன் அப்படினா இந்த ஜீவாத்மா முதல்ல எங்க இருக்கிற இப்ப ஜீவாத்மா உள்ள நுழைஞ்சாரு அந்த ஜீவாத்மா எப்படி வராரு பத்தி சொல்றது ஜீவாத்மா சிருஷ்டி அப்பா ரூபத்தில் அதுக்கப்புறம் அம்மா கிட்ட வந்து வெளியில வந்து தன்னுடைய சொந்த சரீரத்தில் இருக்கிறது மூணு இடத்துல மாறி மாறி வர்றது திரைய அவஸ்தாக என்ன அர்த்தம் இது அத்தியாரோபிரா திரய அவஸ்தி என்ன குறிக்கிறது அத்தியாரோப பிரகரணம் சபாப்தம் அப்படின்னு குறிக்கிறது ஓகே அப்போ சிருஷ்டி பிரகரணம் அத்தியாரோபவாதம் அதுல அத்தியாரோப பிரகரணம் அப்படின்னு சொல்லி ச ஈஷதா லோகான் ஒண்ணு ஒண்ணு ஒண்ணு மந்திரத்தில் சொல்லிச்சு அதுல ஆரம்பிச்சு ஐயம் ஆவசதா அப்படி சொல்லி ஒண்ணு மூணு பன்னெண்டுல இதோட அத்தியாரோபம் முடிந்தது மூன்று இடத்தில் இந்த சிருஷ்டி முடிஞ்சு ஜீவாத்மா சிருஷ்டி வந்து அந்த ஜீவாத்மா ஜாக்கிரத் சொப்பன சுப்தியில இருக்கிறது அல்லது இந்த மாத்து பித்ரு சரீரம் மாத்திரு சரீரம் சுவாச சரீரத்துல மூன்று இருப்பிடத்தோட இருக்கிறது இதோட சிருஷ்டி முடிந்தது அத்தியாரோபம் முடிந்தது அதுக்கப்புறம் என்ன பண்றது நீ வரக்கூடிய நாலு வரியில என்ன பண்ண போறதுன்னா அபவாதம் சொல்றது ஒரே கிக்கு பதிமூணாவது பிரகரணத்துல என்ன படிச்சிருக்கணும் பார்க்கணும் இல்லையா அது பார்த்தா தான் அடுத்த இதுக்கு போக முடியும் நம்ம லோக சிருஷ்டி பேசப்பட்டது ஓகே முதல்ல செகண்ட் வந்து லோகபால சிருஷ்டி பேசப்பட்டது லோகபால சிருஷ்டினா அதிதெய்வம் தேவதைகள் சமஷ்டி தேவதை பத்தி பேசப்பட்டது சமஷ்டி தேவதை எல்லாம் படித்த பிறகு அது வந்து கேட்கறது எதுக்குள்ள நான் போய் நுழைய முடியும் அப்படி கேட்டோம்னா புருஷ சரீர சிருஷ்டி சொல்லப்பட்டது ஓகே எல்லா தேவதைகளும் இந்திரிய கரணம் சொல்லப்பட்டது இந்திரியங்கள் கரணம் ஓகே இந்திரிய கரணங்கள் சொல்லப்பட்டது கோலகம் சொல்லப்பட்டது ஓகே அதுக்கப்புறம் சிருஷ்டி அதுக்கப்புறம் செகண்ட் செக்ஷன் இது வந்து செக்ஷன்ல வந்து லோக சிருஷ்டி செகண்ட் செக்ஷன்ல லோகபால சிருஷ்டி அண்டு புருஷ சிருஷ்டி அண்டு தேர்ட் மூணாவது செக்ஷன்ல அன்ன சிருஷ்டி பேசப்பட்டது ஓகே அன்ன சிருஷ்டி இப்படி நாலு விஷயமா ஆடிச்சு லோக லோகபால புருஷ சரீர அன்ன சிருஷ்டி ஓகே இத வந்து நம்ம எப்படி பறிக்கலாம் போக்யம் அண்டு போக்கிய கரணம் து இப்ப என்ன பாக்கி இருக்கிறது போக்தா பாக்கி இருக்கிறது எந்த விவகாரமும் கிடையாது விவகாரமும் உருவாக்க முடியாது அதனால இந்த ஜீவாத்மா படைப்பு ஜீவாத்மா படைப்பு ரெண்டு விஷயத்துக்காக ஏற்பட்டது அதனுடைய பர்பஸ் என்ன ஜீவாத்மா இதுக்கு படைப்புக்கு என்ன பர்பஸ் ரெண்டு இருக்கிறது ஒண்ணு வந்து லோக ஒண்ணு லோக விவகாரார்த்தம் யாரு ஐ எம் தீவா லோக விவகாரம் பண்றதுக்காக பிறந்திருக்கேன் இல்லையா ஏ அவரோட விவகாரம் இருக்கு அப்படி இல்ல அந்த விவகாரம்ஷன் பண்றதுக்கு இன்னொன்னு செகண்ட் பர்பஸ் என்ன பிரம்ம ஞானார்த்தம் சோ பிரம்ம ஜானார்த்தம் பிரம்ம ஜானத்தை அடையறதுக்காக ஜீவாத்மா சரீரம் படைக்கப்பட்டிருக்கிறது ஓகே சோ இப்போ போக்தா இல்லைன்னா எந்த விவகாரமும் நடைபெறாது அதனாலி சிருஷ்டி ஜீவ சிருஷ்டி படைக்கப்பட்டது பரமாத்மா மேனிபெஸ்ட் எக்ஸ்பீரியன் பரமாத்மா மேனிபெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கால்டு ஜீவாத்மா ஜீவ சிருஷ்டி நாம காரிய கரண சங்காத்தே அணுப்பிரவேசா ஏவ ஜீவசி நாம காரிய ஏவ சோ அணுப்பிரவேஷகா ஏவரிஜினல்யம் என்ன பண்ணுறதுன்னா பாடி மைண்ட் காம்ப்ளக்ஸ் நுழைந்தது இந்த கான்சியஸ் ரிஃப்ளக்ஷன் கான்சியஸா உள்ளே நுழைந்தது சூரிய எப்படி வந்து கண்ணாடிக்குள்ள நுழைந்ததோ அது ஓகே original consciousness கான்ஷியஸ்னஸ் ரிஃப்ளக்ஷன் கான்ஷியஸ்னாக உள்ளே நுழைந்தது இந்த சைத்தன்யமே சிதாபாசனாக நுழைந்தது எதா சூரிய ஜலம் பிரதிபிம்பேண பிரவசதி ஆர் எதா சூரிய ஆதர்ஷம் பிரதிபிம்பேண பிரவசதி ஏம் சரமாத்மா அனே ஜீவேன ஆத்மன அனுப்பவேசிய நாகரூப வியாக்கவணி சொன்ன சொல்டப சொல்ரமாத்மாவாகிய திருஷ்டாவே போாக ரோல் பண்றார்ந்து பிரதம மந்திரி வச்சுங்களே அவர் பிரதம மந்திரி ஆனாலும் வீட்டில் போனார் குழந்தை வந்து அப்பாட்டு அப்பா தான் சொன்னிஸ்டர் சொல்லு இது பிரைம் மினிஸ்டரா பரவாயில்ல இந்த ஜட்ஜி ஒரு ஆள் இருப்பான் ஜட்ஜி வந்து மூஞ்சு அப்படியே வச்சிருப்பான் கடற்கடான் சிரிக்கவே மாட்டான் சிரிச்சா எங்கயாவது காம்பிரமைஸ் ஆகிடும் இருப்பான் இருக்க நான் ஒரு ஜட்ஜி பார்க்க போனேன் போக மாட்டேன் அந்த இதுக்கு அந்த இதுக்கே சாம்பர் போயிட்டேன் போலீஸ் இப்படி கூட்டிட்டு போன நாலு போலீஸ் கேட் எல்லாம் போய் அதுவும் அந்த சாதாரண இல்ல அது ராஜீவ்காந்தி மர்டர் கேஸ டீல் பண்ண அந்த அவரு ஓகே அவர் அவருக்கு கிளாஸ் போய் எடுக்கிறதுக்காக ஓகே அவர் என்ட்ரி பண்ணார் நானும் போனேன் என்னை கூட்டிட்டு போன ஒரு அட்வொகேட்டு நம்ம ஸ்டூடெண்ட் அவர் அவர் தர்தர தர்தரம் நடங்கிறார் ஓகே அவர் ஏன்னா அவங்க கடைசி வரைக்கும் சிரிக்கவே இல்லவர் வீட்லையும் அப்படியே இருக்கார் நான் என்ன சங்கல்பம் பண்ணிருந்தேன்னா கிளாஸ் முடிக்கிறதுக்குள்ள இந்த மூணு மாசத்துக்குள்ளிக்க அழுத்தமான ஆளு அதனாலதான் ஜட்ஜா இருக்கார் பிள்ளருக்கு எவ்வளவு சொன்னாலும் அப்படியே இருக்காரு அப்படின்றார் மாய விட்டு சிரிக்க மாட்டார் அதுக்கு ஒரு சாமர்த்தியம் வேணும் பலருக்கு அதனால நீ பண்ணணும் அப்பதான் அந்த குழந்தைகிட்ட சிரிக்க முடியும் இல்லையா இந்த குழந்தை குழந்தையோட கொஞ்சம் ஒரு தனி கலை அது சில பேருக்கு கொஞ்சம் தெரியாது ஏன்னா நீங்க அங்க வந்து குழந்தையா மாறினா தான் குழந்தையோட கொஞ்சம் முடியும் உன்னுடைய காட்ட முடியாது புரியாது ரெண்டு பேர்கிட்ட காட்ட முடியாது நீ எவ்வளவு பெரிய ஆளா ஒண்ணு குழந்தை கிட்ட காட்ட முடியாது இன்னொன்னு அம்மா கிட்ட காட்ட முடியாது நீ எவ்வளவு பெரிய ஆனாலும் அம்மா வந்து உனக்கு உனக்கு ஏதோ திருஷ்டி ப்ராப்ளம்டா சுத்தி போடுவான் ஆனாலும் அப்படி கிருஷ்ணனுக்கே அவன் என்ன பண்ணா இதோ ஆயிடுத்து சொல்லிட்டு திருஷ்டி சுத்தி யசோதா இது கடைசி வரைக்கும் குழந்தை வந்து இது குழந்த இல்ல இது பூதம் தெய்வம் அப்படின்னு உங்களுக்கு தெரியவே இல்லை யசோதாவுக்கு சுத்தி சுத்தி சுத்தி போடல ஐயோ என்னமோ ஆயிடுச்சு என்னமோ ஆயிடுதுன்னு அப்படின்னு அதனால நம்ம ரெண்டு பேர்கிட்ட நம்ம பாச்சா பலிக்காது ஒண்ணு குழந்தை இன்னொன்னு அம்மா கிட்ட எப்படி போனாலும் அவன் வந்து நம்மளை ஒரு மாதிரி இப்படிதான் நினைப்ப நீ எவ்வளவு பேர் என்ன நம்மளை பத்தி தெரியல அதனால இங்க வந்து இந்த பரமாத்மா போாக அவர் மாறின ஒண்ணு எப்படி ஆயிட்டாரு அவர்லைஸ் பண்ணாரு பரமாத்மா எப்படி நான் அப்படி உள்ளர போகிறது அப்படின்னா சிருஷ்டி சிதாபாச ரூபத்தில் போக முடியும் போத்ரு சிருஷ்டி போத்து சிருஷ்டி மூலியமா போகலாம் போத்து சிருஷ்டி மீன்ஸ் போத்துகு அபிவிருத்திய அதாவது இது வந்து சிருஷ்டி புதுசு இல்லை ஓகே புதுதாக உள்ள சிருஷ்டி கிடையாது ஏற்கனவே இருக்கிறது தான் நம்ம போக முடியும் அதனால போக்கியம் உண்டானது போகிய கரணம் உண்டானது ஆனா போக்தா ஆல்சோ வந்து சேர்ந்தது என்னவாக அப்போ இந்த போக்தா புதுசா உண்டானது இல்லை ஏற்கனவே இருக்கிறது தான் ஆனா இந்த போக்தான் போக்கிய போகிய கரணத்தோட ரெண்டும் சேர்ந்ததுன்னா என்ன ஆச்சு சம்சாரம் வந்து விட்டது பேச்சுலர் லைஃப் வரைக்கும் ஆனந்தமா இருந்த பாருங்க அது ஒரு பொற்காலம் எப்ப சேர்ந்தமோ இங்க கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டுமோ அங்க கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ண இன்னொரு சைடு காம்ப்ரமைஸே ஆகலன்னா இன்னும் ப்ராப்ளம் ஆகிடும் இது இதனா இதெல்லாம் ப்ராப்ளம் ஆகும் இப்போ இந்த பரமாத்மாவாகிய ஜீவாத்மா போகிய போகீகரணத்தோடு சேர்ந்த உடனே எங்க சேரங்கள ப்ராப்ளம் தான் சங்கம் இஸ் ப்ராப்ளம் தான் அதனால தசிய திரய ஆவசதா ஆவசதாக தசிய அந்த ஜீவாத்மா எந்த ஜீவாத்மா பரமாத்மாவின் புதிய நாடகத்தில் கதாபாத்திரமாக ஏறியுள்ள அந்த பரமாத்மா ஜீவாத்மா திரைய ஆவசதா மூன்று இருப்பிடத்தில் அவர் நுழைந்து கொண்டார் ஓகே விஸ்வ தைஜச பிராஜ்ஞ இது பஸ்ட் விஷயம் செகண்ட் மீன்ஸ் பித்ருஷரீரம் மாத்திருஷரீரம் ஸ்வசரீரம் அப்படி அப்படி மூன்று விதமாக இருந்தார் அதுன்னா விஸ்வ பித்ரு சரீரம் மாத்திரு சரீரம் ஸ்வசரீரம்னா ஒவ்வொரு ஜீவனும் முதல்ல பித்ரு சரீரத்துல இருக்க ரேதஸாக இருக்கிறார் ரேதஸ் புருஷ பீஜம் ஓகே புருஷ பீஜம் ஜீவா புருஷ பீஜ ரூபேன பித்ரு பிரதம வசதி இதே புருஷ பீஜம் அப்ப ஜீவா நெக்ஸ்ட் என்ன பண்றாரு இந்த ஜீவா அங்க போன ஒண்ணு பரமாத்ம ரூப் இவர் இருக்கு கர்ம ரூபே கர்ப்பு அம்மாவோட வயத்துக்குள்ளது கர்ப்பை இந்த ஜீவா அதுக்கப்புறம் கர்ப்பையில கொஞ்ச நாள் இருந்து வாசம் பண்ணி அதுக்கப்புறம் வெளியில வருது திரைய ஆவசா த்ரீ பாடி ஓகே த்ரீ பாடி யாரு தஸ்யா தஸ்யா கஸ்யா பரமாத்மா ரூபத்தில் பரமாத்மா ஜீத்மா ரூபத்தில் உள்ள பரமாத்மா அது ஆவசாக எதுக்கு இந்த மூணு சரீரம் சொல்லப்படுறது மூணு இருப்பிடம் சொல்லப்படுறது அப்படின்னா ஜீவா ஜீவான் அப்படி சொன்னா மூவிங் ப்ராசஸ் மூவிங் ப்ராசஸ் என்ன எல்லாம் லீசுக்கு எடுத்த உடம்பு ஓகே ஒரு இடத்துலயும் ஒரு இடத்துல நம்ம இருக்க முடியாது ஓகே எல்லாம் மாறிண்டா இருக்கோம் பித்தூர் சரீரம் பித்தூர் சரீரத்திலேயே இருக்க முடியாது அங்கிருந்து அம்மா சரீரத்துக்கு போகும் அம்மா சரீரத்துலயே இருக்க முடியாது அங்க ஒன்பது பத்து மாசம் வந்து இருந்துட்டு வெக்கேட் பண்ணி ஆகணும் அங்கிருந்து வருது பாருங்க எல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீச் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கிறது அந்த இவங்க ஹாஸ்பிட்டல் இருக்கு இந்த பாய்லர் பிளான்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு அங்க போன இந்த டாக்டர் அம்மா நர்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இனி இந்த பக்கம் பிரசவத்துக்கு வரக்கூடாது ஏன்னா அது பத்தாவது குழந்தை முஸ்லீம் தான் இதுங்க நம்ம தான் மக்குங்க ஓகே அதனால மாத்தூர் சரீரத்துல இருந்து அங்க லீஸ் தான் அங்கதான் அங்கிருந்து திருப்பி வெளியில வரந்தோம் சுவா சரீரம் சரி சுவா சொந்த சரீரத்தில் எவ்வளவு நாள் இருக்க முடியும் இருக்க முடியாது கெட் அவுட் ஓகே அங்கேயும் வந்து பிசினஸ் முடிஞ்ச முடிஞ்சு போச்சு ஓகே ரெண்டல் தான் எல்லாம் ரெண்டல் ஹவுஸ் தான் மெட்ராஸ் ஹவுஸ் தான் ஓகே மெட்ராஸ்ல வந்து இப்ப இந்த மே மாசம் ரெண்டு மாசத்துக்கு எல்லாம் மாறின்ண்டே இருப்பாங்க இவங்க அந்த பக்கம் ஏன்னா இந்த வீடு அவனு மாத்த சொல்லுவான் இவனும் மாத்த சொல்லுவான் இந்த மாத்த ஓனர் வந்து மாத்த சொல்றதுக்கு காரணம் இன்னொரு ஐநூறு ரூபாய் எக்ஸ்ட்ரா பண்றதுக்கு இதெல்லாம் ஜனங்க இப்ப புரிஞ்சுண்டு ஐநூறு ரூபாய் நான் எக்ஸ்ட்ரா கொடுத்துருவேன் நானே இருக்கேன் இந்த வீட்டில் ரெண்டல் ஹவுஸுக்கு இருந்தீங்கன்னா ஒரு ஒரு வைராக்கிய வரும் என்ன வைராக்கியம் சொந்த வீடு எப்படியாவது வாங்கிடணும் அதனாலே தான் இப்ப இருக்கிற ஆசிரமம் வாங்கினது காரணம் படாத பாடு படிச்சுட்டாங்க போறோம் சொன்னோன்ன அந்த அட்வான்ஸ் கொடுத்தோம்ல அதுல ஒரு போர்ஷன் எடுத்துட்டா எதுக்கு எடுத்துக்கிறீசன் இல்லாம எடுத்துக்கிற மூணு மாசத்துல எனக்கு நோட்டீஸ் கொடுக்கணும் இப்ப ரெண்டு மாசத்துலேயே போற அதுக்காக ஒரு மாசம் இத்தனைக்கும் அப்படியே நகையும் சதையும் அப்படியே அப்படிப்பட்ட ஒரு பெண்ணு அதுக்கப்புறம் இன்னொரு வீட்டுக்கு போனோம் அந்த ரெண்டில் ஹவுஸுக்கு போனா அவனுக்கு எதை தொட்டாலும் பைசா வெளியே லைட் போட்டீங்க அதனால எக்ஸ்ட்ரா பைசா ஓகே இந்த மாடி ஒண்ணு இருந்தது அதுல நீங்க உங்களுக்கு வந்து எவ்வளவு பெரிய மாடி கொடுத்தீங்க ஓபன் டெரஸ் அதுல நீங்க மாத்திரம் தான் அனுபவிச்சீங்க அப்படின்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா பணம் இத்தனைக்கும் அவனுக்கு ராத்திரிலே எல்லா ப்ராப்ளம் வரும் நான் தான் போய் சரி பண்ணுவேன் போய் ஆனா ரெண்ட் மத்த கரெக்டா இருப்பா ரெண்டல் அங்க முடிவு பண்ணுதான் இடத்தை சொந்த இடத்தை வாங்கிட்டு போனவங்க வைராக்கியம் இதெல்லாம் ரெண்டல் ஆனா இதெல்லாம் ரெண்டல் வந்து உங்களுக்கு வைராக்கியம் வருத இதுல இந்த மூணு இடத்தை மாறி மாறி மாறி வந்து எத்தனை படாத பாடப்படுறீங்க அந்த ரெண்டாம் வைராக்கியம் வர வேண்டாமா சொந்த வீடு வாங்க வேண்டாமா சொந்த வீடு தான் மோட்சம் டெக்னிக்கலான கூட்டிட்டு வரலையா அவ எங்கெல்லாம் வரமாட்டம் வந்து ஒய்ஃப் கிடையாது நம்ம தமிழ்நாட்டுல வந்து சம்சாரம் எங்க சம்சாரம் இதுக்கெல்லாம் ஒத்துக்காது இந்த அம்மாவும் சொல்லாம் அது சம்சாரம் ரெண்டு சேர்ந்த நாள் தான்சாரமே ஓகே அதனால இந்த சம்சாரம் இருக்காரம் நீங்க இந்த நம்மளுடைய இது விஷயமா எடுத்தா சக்சஸ் ஆயிடும் இன்னை வரைக்கும் வந்து நான் கடவுள் இல்லைன்னு ஒருத்தர் எழுதியிருக்கான் நான் கடவுள் அப்புறம் என்ன பிரம்மா நான் நான் மன்பு வரும்போது பல வருஷமா இதுல ஊறி இருக்கு உடம்புல அதனால அதை எடுக்கிறான் கிரிட்டிசைஸ் பண்ணோ இல்ல ஆதரிச்சோ எதிர்த்தோ ஏதோ பண்ணி எடுக்கிறான் இதுல பழக்கப்பட்டிருக்கு அதனால அந்த படத்தை அந்த மாதிரி பல பேர் எடுக்கிறான் திரைய ஆவசத்தகம் சம்சாரக வார்த்தையிலேயே அது அர்த்தம் இருக்கிறது என்ன அர்த்தம் இருக்கிறது சம்மக் சரதி சரதி சரத்தினா சலனம் ஒரே இடத்துல நிக்காம போயிட்டே இருக்கிறவன் அப்போ ஆவசதா டுவசதா டு ஆவசதா சம்சாரகா இந்த திரைய ஆவசதா கமெண்ட்ரி தான் அதனுடைய வியாக்கியானம் தான் நெக்ஸ்ட் செக்ஷன் நெக்ஸ்ட் இரண்டாவது செக்ஷன் என்னசாரத்தை பத்தி சொல்ல போறது டீட்டெயிலா சொல்ல போறது எப்படிலாம் போறது செகண்ட் வந்து வியாக்கியானம் அப்படி சொல்லலாம் ஓகே எப்படி ஜீவா பித்ரு சரீரத்திலிருந்து மாத்திரு சரீரம் எடுத்து சுபசரீரம் எடுத்து வருகிறான் சைக்கிள் கூறப்போகிறது திரய ஆசா நெக்ஸ்ட் வேர்டு வந்து திரைய சொப்பனகா திரைய சொப்பனகனா திரைய ஆவசதகா பாடி டு பாடி டிராவல் ஓகே திரைய சொப்பனகனா என்ன இது வந்து பாடி டு பாடி போறது இது வந்து இருக்கிற பாடிக்குள் வந்த உடனே அது சும்மா இருக்கியா இல்ல மூச்சு இருக்க கிளாஸ்லயே வந்து தூங்கிட்டு இருக்க தூங்கும் போதே கிளாஸ் ஞாபகம் வருது இல்ல எல்லா விவசாயம் மாறி மாறி வந்து அது என்ன பண்றது இப்படி கேட்கிற கிளாஸ் நல்லா தூங்கி போய்டோம்னா ஸ்ட்ரைட்டா இருக்க முடியாது இதா ப்ராப்ளம் நமக்கு கடவுள் மாத்திரம் அதை கொடுத்துருந்தாருன்னு வச்சுக்கோ இப்படி தூங்கும் ஸ்ட்ரைட்டா இருந்தா ஆல் திளாஸ் இப்படியே இப்படி தூங்கில நம்ம ஆனா அப்படி இருக்க முடியாதது வந்துடும் ஓகே இவன் என்ன பண்றான் ஜாக்கிரதாவஸ்தொப்பனா சொப்பன அவஸ்தில் இது என்ன சொல்றது ஏன் அப்படிலாம் அவஸ்தப்படுற மூணு சொப்பன அவஸ்தான் விடு அப்படி சொல்றது அதனால இவன்சாரி சம்மீக் சரத்தி சம்சாரித்திலையும் மூணு இடத்துக்கு போறான் திரைய சொப்பனா திரைய சொப்பனா மாறின்ற இருக்க ஜாக்கிரத அவஸ்தா சொப்பன அவஸ்தான் சுசுத்தி அவஸ்தா புனரபி புனச்சர் அங்கயும் போயிட்டு இருக்கான் இங்க உபரிஷத்து ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி சொல்றது அது என்னன்னா அவஸ்தா பத்தி சொல்றது சொப்பனத்யா சொப்பன திரையத்தை வர்ணிக்க என்ன அப்படின்னா மித்யா வர் லை மித்தியா பதார்த்தம் இப்ப சொப்பனம் என்னது மித்தியா பதார்த்தம் உண்மையா பொய்யா அப்படின்னா அது பொய் சொல்ல முடியாது அது உண்மைன்னு சொல்ல முடியாது ஏன்னா கனவு கண்டு இருக்கும்போது அது உண்மையா இருக்கிறது இல்லைன்னா இதே கனவு கான்ற ஆளு தானே நாளைக்கும் போய் கனவு காண்றான் அப்படியாவது விவசாய வர வேண்டாமா நான் ரொம்ப நாள் யோசிச்சு உண்டு இந்த கனவு கான்றான து தெ விழிப்பு காணும் போது அவங்க மூஞ்சி எல்லாம் சில பேர் சொன்ன இல்லையா விழுந்து அடிபட்டு கனவு ட்ரீம் திடுக்குன்னு விழுந்துட்டு மூச்சுட்டீங்கன்னு வச்சுங்க இந்த கனவு காணும்போது ஏதாவது கண்டதே கனவு சில பேர் வந்து கனவுலயே இதுலாம் சொல்லுவான் என்ன சொல்லுவான் இந்த கனவு கண்ட காலம்பரை நாலு மணிக்கு மாடு வந்து எருமை மாடு வந்து அவளைதான் யாரோ போலி அப்படியே வரணு அதுக்கு சகுனம் சொல்றாங்க இருக்கான் ஓகே இந்த கனவு வந்தது அந்த கனவு வந்ததுன்னு சொல்லிட்டு கனவு ட்ரீம் வந்து பொய்ன்னு சொல்றோம் அந்த கனவை வச்சு இப்ப இப்ப நீ மூச்சு இருக்கிறது பொய் போறோம் நீ அதுக்கே சத்தியத்தை கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் இதை எப்படி டிஸ்மிஸ் பண்ண முடியும் அதனால முதல்ல கனவை வந்து கனவுன்னு முதல்ல டிசைட் பண்ணும் அப்பதான் ஜாக்கிரத அவஸ்த இது உபநிஷத்து தெளிவா சொல்றது சொ மூன்று அவஸ்தையும் சொன்ன கனவு காணுங்கள் இருபதுல இருபதுல வந்து அதுக்குள்ள பிரம்மசூத்திரத்தை படிக்க ஆரம்பிக்கணும் சொல்ற புரியதா அவர் சொன்னது அப்படி அர்த்தம் இதுக்கு பெரியதான் இன்டர்பிர ஓகே சொப்பன அவஸ்தாக அப்போ இது விழிச்ச பிறகு சொப்பனத்திலிருந்து விழிச்ச பிறகு விழிச்சா அது என்னெல்லாம் பார்த்தையோ அது அன்றியல் அன்றியல் அன்றியல் மித்யா பதார்த்தம் மித்தியா பதார்த்தம் முழுக்க முழுக்க பியூர்லி மித்யா பதார்த்தம் அப்போ சொப்பனகா சொப்பனகா சொப்பன அவஸ்தா ஜாக்கிரத சொன அவஸ்தா சுஷுப்தி அப்போ சொப்ன அவஸ்தகா ஜாக்கிரத்து வந்து கனவுல கண்டது அன்றியல் அதுக்குள்ள விழிப்புல வந்து அன்றியல் சுஷுப்தி பீஜ சுரூபத்தில் இருக்கிறது ஓகே அப்போ நீங்க இப்ப மூணு அவஸ்தையும் நீக்கியாச்சு இருக்கிறது நம்ம மூணு நிலையில தான் இருக்கோம் ஒண்ணு ஜாக்கிரத்தில இருக்கும் இல்ல சொனத்தில் இருக்கும் சுசுப்தியில இருக்கும் மூணு டிஸ்மிஸ் பண்ணிட்டா அப்புறம் என்ன இருக்கிறது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற ஆள் ஒரு ஆள் இருக்கான சாட்சி சைத்தன்யம் அந்த சாட்சி சைத்தன்யம் மீதி இருக்கிறது மிச்சம் இருக்கிறது என்ன சாட்சி சைத்தன்யம் இருக்கிறது அதனால தசிய திரய தசிய திரைய அவஸ்தாக அப்படி நான் என்ன அர்த்தம் ஐயம் ஆவசதா ஐம் ஆவசதா ஐயம் ஆவசதா இதுதான் என்னுடைய இருப்பிடம் இதுதான் என்னுடைய இருப்பிடம் அப்படி பரமாத்மா ஜீவாத்மா சொல்றது பரமாத்மா ஆகிய ஜீவாத்மா என்ன சொல்றாருன்னா இதுதான் என்னுடைய இருப்பிடம் எது ஜாக்கிரத சொனா சொப்பன சொப்பனா சுசுப்தி சொப்பனா அப்ப எது அன்றியலோ அதுதான் என்னிடம் இதுதான் அப்ப எதுவுமே இல்லை அர்த்த இருக்கிறது பிரம்மஸ்வரூபம் சைத்தன்யம் தான் இருக்கிறது கான்சியா இருக்கிறது பானைய பார்த்து இருக்கும் போதே களிமன் தான் இருக்குன்னு உறுதியா சொல்ல ஓகே இந்த ஜகத்துல நீ என்ன விவகாரம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படி விவகாரம் பண்ணிட்டு இருக்கும் பொழுதே இது இல்லைன்னு டிஸ்மிஸ் பண்ண முடியும் ஓகே இந்த ஜகத்தை டிஸ்மிஸ் பண்ண முடியும் எப்படி டிஸ்மிஸ் பண்ற அது பொய்யின்னு டிஸ்மிஸ் பண்ணல மித்தியான்னு டிஸ்மிஸ் பண்ற ஓகே எப்படி மித்யா டிஸ்மிஸ் பண்றேன் மித்தியானா மித்யா மீன்ஸ் விவகாரிகோக்கியதா மித்யா விவகார யோகியதா பான ஓகே களிமண்ணை வந்து விவகாரத்துக்கு பயன்படுத்த முடியாது மிருத்து இதுக்கு ஞானத்தில் கொண்டு வந்தோம்னா இது மிருத்த சத்தியம் ஓகே அது ஞானம் அத வந்து விவகாரத்தில் யூஸ் பண்ணுவது பானையா யூஸ் பண்ண ஓகே அப்படின்னா என்ன அர்த்தம் விவகாரத்தை இந்த ஜகத்தை யூஸ் பண்ணு ஜகத் மீன்ஸ் யுவர் பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் உட்பட இன்க்ளூடு யுவர் பாடி மைண்ட் இன்க்ளூடு யுவர் பாடி மைண்ட் மீன்ஸ் என்ன யுவர் பாடி சம்பந்தப்பட்ட சரீர சம்பந்தப்பட்ட ரிலேஷன்ஸ் வெரி கிளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்காங்களே ஓகே வெரி நியர் டியர் அவங்க கூட மித்யா யுவர் பாடி மைண்ட் மித்யா பதார்த்தம் த ஹோல் யூனிவர்ஸ் மித்யா பதார்த்தம் மித்தியா பதார்த்தம்னா ஏதோ கேவலமா சொல்றது இல்லை அதுக்கு ரொம்ப வெயிட் கொடுக்காத ஓகே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்காத ஓகே இம்பார்ட்டன்ட் கொடுக்காதுன்னு சொன்னது இல்ல அலட்சியமா இருக்காதுன்னு சொல்லல புரியா அலட்சியமா இருக்கிறது சொல்லல அதுல இருக்காத எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாத இப்படி இருக்காத அப்படி பண்றது எதுவோ அது மித்யாபதம் விவகாரத்தில் கரெக்டா இருக்கே அதுல வரக்கூடிய ரிசல்ட் உன்னை பாதிக்காத அளவுக்கு பார்த்தோம் அவ்வளவுதான் மித்யா பதார்த்தம் புரிஞ்சுது அதனால இதினா என்ன ஐம் ஆவசத்தகா இண்டிகேஷன் அத்தியாரோபணம் பிரகரணம் இதோட முடிந்தது அதாவது எப்படி சொல்லலாம் இத அப்படின்னா காரணம் டு காரியம் காரணம் டு காரியம் வந்தது இப்ப எப்படி இருக்கிறது காரியம் டு காரணம் அவ்வளவுதான் ஓவர் காரணம் டு காரியம் காரியம் டு காரணம் இப்ப வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் காரணத்திலிருந்து ஜீவா வந்துட்டோம் இப்ப காரியத்திலிருந்து காரணத்துக்கு போனோம் அவ்வளவுதான் காரியத்திலிருந்து காரணத்துக்கு போனோம் ஓகே அப்ப அத்தியாரோபத்தை ஐத்திரியரிஷி என்ன பண்ணாருன்னா செக்ஷன் செக்ஷன் சொல்லிட்டு வந்தார் மந்திர மந்திரமா சொல்லிட்டு வந்தாரு அப்படி சொல்லிட்டு வந்தவரு அபவாதத்தை என்ன பண்ணாரு கன்க்ளூஷன் பண்ணி ஒரே பதிமூணாவது மந்திரத்தை ஒரே ஒரு கிக் ஓகே இப்ப பில்டிங் கட்டுறது இப்ப ஆசிரமம் அங்க கட்டிட்டு இருக்கோம் ஓகே அது வந்து ஒரு பத்து நாளா கட்டிட்டு இருக்கும் கட்டு கட்டு கட்டுன்னு இடிக்கிறது எவ்வளவு நல்லாச்சு பட படப்படம் இப்படி விட்டான் ஒரு ஏகே இது மாதிரி பார்ட்டி செவன் மாதிரி அந்த பையனே பார்த்து சோறு முடிஞ்சு போச்சு அப்புறம் இப்படி பண்ண இந்த சோறு உடைஞ்சது இப்படி பண்ணா அந்த சோறு மூணு பைப்பு உடஞ்சது சரி சரி அப்புறம் அவங்க பக்கத்துல அக்கத்துல அப்புறம் கட்டி கொடுக்கும் கட்டி முடிச்ச பிறகு அதெல்லாம் வாங்கி தரோம்னு சொல்லிருக்கோம் ஒரே நிமிஷத்துல அடிச்சுனா அதுவும் <laughs> எப்பமே ஒரு விஷயம் சார்ப ஆக ஆக அந்த விஷயத்துக்கு டெப்த் ஜாஸ்தியா இருக்கும் பதிமூணாவது ஸ்லோகம் நமக்கு வந்து வாஜிபாய்க்கு பதிமூணாவது நம்பர் ராசி இல்லாத நம்பர் அபவாதம் பண்ற நம்பர் போல இருக்கு அதனால அபவாதம் வந்து பதிமூணாவது மந்திரத்தில் சொல்லி டக்குன்னு முடிச்சிட போறது இது அதனால அபவாத பிரகரணத்தை நாம் என்ன பண்ண போறோம் நல்ல பிரா டீ குடிச்சுட்டு வந்து கேட்க ஓகே பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதே பூர்ணஸ் பூர்ணமாய பூர்ணமேவிஷே ஹரி ஓம் ஸ்ரீகுரு நமஹோ